செலவு செய்பவர் இரண்டு அல்லாஹ அறிவு ஞானத்தை வழங்கி அதன் மூலம் தீர்ப்பளித்து பிறருக்கும் கற்றுத்தருபவர் என்று நபி சொல்லும் அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் எட்டு ஒன்று